வணக்கம் நச்சினையின் ஆயிரத்து அறுநூற்று செய்தி சேவை நவம்பர் 14 இரண்டாயிரத்தி ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வியாழக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள பிசிகேஜி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பயோமெட்ரிக் வாக்குப்பதிவு இயந்திரம் கண்டுபிடித்து அசத்தியுள்ளனர் விடுமுறை நாட்களில் பணிபுரியும் போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கமான சீருடைக்கு பதிலாக டி ஷர்ட் அணிந்து புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பாண்டிபஜாரில் உலக தரத்திற்கேற்ப சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் பழனிசாமி கூறியுள்ளார் குருவாயூர் கோயில் உண்டியலில் துப்பாக்கி குண்டு கிடந்ததால் பக்தர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதுபற்றி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் ஆட்சி அமைக்க போதிய எண்ணிக்கை இருந்தால் ஆளுநரை அணுகலாம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் டெல்லியில் கடந்த பதினைந்து நாட்களில் மாசளவு இரண்டாவது முறையாக அவசர நிலையை நோக்கிச் செல்லும் நிலைக்கு வந்துள்ளது ஐ என் எக்ஸ் மீடியா வழக்கில் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரத்தின் மீதான அமலாக்கத்துறையின் காவலை மேலும் பதினான்கு நாட்களுக்கு நீட்டித்து டெல்லி உதவி உத்தரவு பிறப்பித்துள்ளது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக கட்டண உயர்வை திரும்பப் பெறுவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது பெண்களை அனுமதிக்கும் விவகாரத்தில் இன்று தீர்ப்பு கேரளாவில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது பிரதமர் குடியரசுத் தலைவரின் புகைப்படங்களை முறையற்ற ரீதியில் பயன்படுத்தினால் ஒரு லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது தெலுங்கானாவில் பெண் வட்டாட்சியர்கள் பெப்பர் ஸ்பிரே வைத்துக் கொள்ளுமாறு இரண்டாவது நாளாக காசோவில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது ஆப்கான் பொதுத் தேர்தல் முடிவுகள் மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் மெட்ரோபாலிட்டன் அருங்காட்சியகத்தின் கவுரவ அரங்காவலராக நீரா அம்பானி நியமிக்கப்பட்டுள்ளார் இந்தியா ரஷ்யா போன்ற நாடுகள் குப்பைகளை சுத்தம் செய்யாமல் கடலில் கொட்டுகின்றன இந்த குப்பைகள் லாஸ் ஏஞ்சல்ஸ் கடல் பகுதியில் மிதப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் இஸ்ரேல் நாட்டின் தாக்குதல் பஹா அபுல் அல் அட்டா கொல்லப்பட்ட நிலையில் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் ஆகிய இரு நாடுகளிடையில் பதட்டமான சூழல் நிலவி வருகிறது இணையவழி தாக்குதலால் கூடங்குளம் அணு நிலையத்திற்கு பாதிப்பு இல்லை என ரஷ்யாவிடம் இந்தியா தெரிவித்துள்ளது உணவுப் பொருட்களின் அதிக விலையார் அக்டோபர் சில்லறை வர்த்தக பணவீக்க விகிதம் நான்கு புள்ளி அறுபத்தி இரண்டு சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது ரோலர் கோஸ்டர் போல மாறி மாறி எறும் இறங்கும் தங்கத்தின் விலை சவரன் ரூபாய் இருநூற்று எட்டாக உயர்ந்து ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரத்தி விற்பனை செய்யப்பட்டுள்ளது வங்கிகளில் பண பரிமாற்றம் மற்றும் வருமான வரி கணக்கு தாக்குதல் செய்யும் போது பான் கார்டு எண் தவறாக கொடுத்தால் ரூபாய் பத்தாயிரம் வரை அபராதம் விதிக்கப்படும் தெரிவிக்கப்பட்டுள்ளது 2019 பத்தொன்பதாம் ஆண்டிற்கான கபடி உலகக்கோப்பை வரும் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பஞ்சாபில் நடைபெறவுள்ளது ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் பந்தை சேதப்படுத்திய வெஸ்ட் இண்டீஸ் வீரர் பூரனுக்கு ஐசிசி தடை விதித்துள்ளது ரஜினியின் புதிய படத்திற்கு டி இவான் இசையமைக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்திச் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்